ஆ தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழ்ச்சி சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுதை திருமுறைசை தொழில் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோந்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை கந்தகோட்ட அடியார் வழிபாட்டு வழிபாட்டு அங்கத்தின் அங்கத்தினர் திரு கொண்டப்பன் அவர்கள் குத்து வழக்கு நேற்றி சிறப்பிப்பார்கள் Haa naa Da da na na Haa na na na Ya na ya கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிறை போலும் எயிட்டே நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோக தெகின்றேனே சரே நனரே நன சக்தியாட்சிவமான தனிப்பர புத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி ஆணைதம் செய்ய பொறுப்பாதமே கதற கதறி நதர் சகட சக்கர தாமரி நாயகன் அகடு அசக்க அரவிந்தமணியா உரை விகட சக்கரம் பதம் போற்றுவான் கைத்தல்ல நிறை கனி அப்ப மோடவல் போரி கப்பிய அடியவர் புத்தியில் குறைவான கற்பம் என கடிதே மத்தவும் மதியமும் வைத்தேனும் அரண்மகம் அற்போர் திரள் புய மதையானை அத்தழ வயிதனை உத்தமி முற்பட கிரிதல் முற்பட எழுதிய முதல் போனே அப்புறம் ஏறி செய்த அச்சி புனித அச்சது பொடி செய்த அதிதீர அப்பு எறது கொடுத்துப்பீர பணிபடும் அப்புனா அப்புற மகள அச்சு யக்கண பண மருள் பெருமானே அக்கண மண அருள் பெருமானே தலிபமா பலியக்கண மணமருள் கண மனால பாலி சாப்பா பாலி அக்கண மண மகே நான் சுந்தரருடைய தேவாரம் இன்று தொடங்குவதாக இரண்டு வரவை சொல்லி நான் தவர் செய்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு தவறு பண்ண மாட்டேன் இன்னைடைய சுந்தரருடைய தேவாரம் வரன் அந்த வரலாற்று முறையில் சொல்லலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன் திருவருளும் குருவருளும் எனக்கு துணை செய்யுமாக துருக்கமாக ஒரு செய்தி சிவன் ஒரு நாள் கைலாயமலையில தன்னுடைய திருவுருவத்தை கண்ணாடியில் பார்த்தான் குனித்தபுருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிருப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற்பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த புற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே என்பது தேவாரம் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு அழகான உருவத்தை கண்ணாடியில் பார்த்தான் சிவன் பார்த்து விட்டு அந்த கண்ணாடியில் பார்த்த உருவத்தை ஏ சுந்தரம் இங்கே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டான் பிரமனையே படைக்கிறவன் சிவன் என்று ஒரு அயனை படைத்த பரமன் வருகிறது உலகத்தை எல்லாம் படைக்கிறவன் பிரமன் அவனை படைத்தவன் இவன் அயனை படைத்த பரமன் எங்க வருது திருமுல்லை வாயில் தேவாரத்தில் வருதுவ போன்றவர்கள் அதுக்கு சான்று இருக்கான்னு கேட்பாங்க கரெக்டா சொல்றேன் தேவையது அந்த உருவம் இறங்கி வந்தது அந்த உருவத்துக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா எப்போதும் இந்த வேலை இல்லாமல் ஒருத்தன் தெரியுறான்னு சொன்னால் அது ரொம்ப தப்பு ஆமாம் ஆமாம் கெட்ட வழிக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா நம்ம வீட்டு பையன் கூட படித்து விட்டு வேலை பார்க்கலன்னா நம்ம மிக கஷ்டப்படணும் அது எந்த வேலையாவது இருபதனாயிரம் ரூபாய் பெறக்கூடிய வே சம்பளம் பெறக்கூடிய வேலைக்கு அவன் படிச்சிருந்தான்னாலும் ஐயாயிரம் ரூபா சம்பளம் கிடைத்தாலும் போயிடணும் அதுதான் நல்லது இல்லையா ஆமாம் நான் என் படிப்புக்கு அந்த சம்பளம் வரலி வரலையேன்னு அவன் இருந்தான்னா வீணா கட்டு போவான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமாம் சும்மாவே இருக்கக்கூடாது நான் கூட சும்மா இருக்க விரும்புறதில்ல எங்கேயாவது பாடம் கூப்பிட்டாங்கன்னா போய்கிட்டே இருப்பேன் முடியல தான் வயசு உடல்நிலை அக்கா நம்ம வீட்டிலேயே உட்காந்துருக்கலாமா அறிவு கட்டுப்போம் அறிவும் கட்டும் போவும் உடலும் கட்டுப்போம் இல்லையா ஆமா அதனால என்ன பண்ணார் சுந்தரருக்கு ஒரு வேலை கொடுத்தாரு சிவன் சுவாமிகிட்டேயே நிக்க வேண்டியது வருகிறவங்களுக்கெல்லாம் திருநீர் வழங்குவார் இல்லையா சிவன் அதை கையில் ஏந்துகிட்டு நிற்க வேண்டியது அவருடைய வேலை அது மாத்திரம் இல்லாம சிவனுக்கு வேண்டிய புஷ்பங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து மாலையா தொடுத்து கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை அப்படி இருந்தாரு ஆழ விஷம் வந்தது ஆலகால விஷத்தை சொல்லும் பொழுது திருவாசகத்தில் அந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்ணாமல் இருந்திருப்பானே ஆனால் பிரம்மன் விஷ்டக்களே அழிந்து போயிருந்திருப்பான் அப்படின்னு அவர் சொல்றார் கோலாலமாகி குறை கடல் வாயம் வெழுத ஆலாலம் தான் அவன் சதுதான் என் நேடி ஆலாலம் உண்டில மேல் அன்று அயம்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காஞ்சாக என்ன பொருள் அந்த பாக்கி பேரெல்லாம் எங்கேயா என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் போய் எடுத்துக்கிட்டு வர சொன்னார் யாரை விட்டு இந்த சுந்தரனை கூப்பிட்டு அவர் எடுத்துக்கிட்டு வந்தார் பிரம்ம விஷ்ணுகளே பயந்து ஓடான்னு சொன்னா எடுத்துட்டு நான் எண்ணணும் இல்லையா இருந்து அவருக்கு ஆலால சுந்தரவா ஆமா எப்படி இருந்துகிட்டு இருந்தாரு ஒரு நாள் சிவபெருமானுக்கு மலர் கொய்ய தோட்டத்துக்கு போனார் அம்பிகைக்கு இரண்டு சேடியர்கள் அலிந்திதை காமாலேனி என்று இரண்டு பேர் அவர்களும் பூ தோட்டத்துக்கு போனார்கள் பூ கொய்ய சுந்தரர் அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்டார் விருப்பப்பட்டார் தவறு என்று நினைத்து தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டார் அதே மாதிரி அந்த பெண்களும் சுந்தரரை பார்த்து விருப்பப்பட்டார்கள் தவறு என்று சொல்லி அந்த பார்வையை மாற்றிக்கொண்டார்கள் அவர்கள் ஆக அழிந்திதை கமலி ஆளாளர் சுந்தரன் மூணு பேரும் தவறு செய்துவிட்டு தவறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றிக்கொண்டார்கள் இப்ப கூட நாம ஒரு தவறு பண்ணால் அந்த தவறு என்று நாம உணர்ந்து விட்டமையானால் மறுபடியும் மீண்டும் மீண்டும் தவறு பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு ஒருத்தன் ஒரு தடவை ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வரான்னு வச்சுங்க அவன் அத்தோடு உணர்ந்து திரும்பினானே ஆனால் சரி வெளியில் கிடைக்கிற சாப்பாடை கூட ஜெயிலில் நல்லா இருக்கிறான்னு போனான்னு சொன்னால் மறுபடியும் ஒரு கொலையை பண்ணுவோம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறார்கள் இல்லையா ஆமாம் மாற்றிக்கொண்டார்கள் அந்த இரண்டு பெண்களும் அம்பிகை சன்னிதிக்கு போனார்கள் இவரும் சாமி சன்னிதிக்கு வந்தார் முற்றும் உணர்ந்த மூர்த்தி சிவபெருமான் அம்பிகை எங்கே நடந்தாலும் அவர்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல தப்பு பண்ணாலும் கோயில் இருக்கிற சாமி சில பேர் கோயில் இருக்கிற சாமி அணுகுக்கு அணுவாக இருக்கிற அவன் உணர்வான் சுந்தரர் போய் நின்னார் சுந்தரா அப்படின்னு அவர் கூப்பிட்டார் சுந்தரருக்கு நடுங்கி போச்சு தவறு பண்ணிவிட்டோம் அப்படின்னு நீ அந்த பெண்களை பார்த்து விருப்பப்பட்ட நீலோகத்துக்கு போய் அந்த பெண்களோட இருந்து விட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டார் கிடைச்சது ரெண்டு பெண்ணு சாமி டாட்டா போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு தான வந்திருக்கணும் நடுங்கினார் ஐயோ என்ன பூமி பிறக்க சொல்றேன் அப்படின்னு நடுங்கினார் தக்க தருணத்தில் உ போய் வா தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு போயிட்டு கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டுக்கிட்டே வாங்கிகளும் போனாங்க அம்பிகை அவரை பார்த்து விருப்பப்பட்டீங்க பூமியில் போய் பிறந்து அவரோட இருந்து விட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு தண்டனையை எப்படி கொடுக்கிறான் பாத்தீங்களா இது தண்டனையா அல்லது நன்மையா அவன் விருப்பப்பட்டதை கொடுத்தான் என்பது ஒண்ணு இவர்கள் அந்த தண்டனையா நினைக்கிறார்கள் இல்லையா இப்ப நாம நினைப்போமா ரெண்டு சம்சாரம் சந்தோஷம் அப்படிதான் போவோம் இல்லையா ஆமா அந்த பெண்கள் சுந்தரர் திருநாவலூர் என்ற ஊர்ல பிறந்தார் இந்த இரண்டு பெண்கள்ல ஒரு பெண் திருவாரூர்ல பிறந்தார் அவருக்கு பேர் பறவை நாச்சியார்னு பேர் இன்னொரு பெண் அந்த பறவை நாச்சியார் வந்து தேவதாசி குளத்தில் பிறந்தார் இன்னொரு பெண் திருவத்தியூர் கர்நாடில் இருக்கிற ஞாயிறு என்ற ஊர்ல சைவ வேளாளர் குலத்தில் பிறந்த அவர் பேர் சங்கிலி நாச்சியார் நினைத்தார் சுந்தரரும் தப்புன்னு தான் நினைத்தார் அல்லவா ஆமா அதே மாதிரி இந்த இரண்டு பெண்களும் சுந்தரர் பார்த்து விருப்பப்பட்டது தப்பு என்று நினைத்தார்கள் உமய பார்வதியும் தப்பு என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் கதையை சொன்னது யாரு தெய்வ சேர்க்கிட பெருமான் தெய்வ சேர்க்கிடாரு பெருமான் சுந்தரர் தவறு பண்ணார் சொன்னாரா இல்ல கொஞ்சம் நுணுக்கமா கேட்டுங்கன்னு சொன்ன சிவனும் தப்பென்று நினைத்தார் ஆலால சுந்தரரும் தப்பென்று நினைத்தார் அம்பிகையும் தம்பென்று சொன்னார்கள் அந்த பெண்களும் ரெண்டு பேரும் தப்பென்று சொன்னார்கள் வரலாறை எழுதினார தெய்வ சேக்கிரார் பெருமான் அவர் தப்பு ஒத்துக்கிட்டாரா இல்லை என்ன காரணம் சொன்னார் தெரியுமா தெய்வ சேர்க்கிறார் பெருமான் தெய்வ சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்துக்கு பெரிய புராணத்தை எழுதுவதற்கு ஆதாரமான நூல் சுந்தர்பாடிய திருத்தொண்ட தொகை அல்லவா ஆமா திருத்தொண்ட தொகை விதிமுறைதான் நம்பி ஆண்டார் நம்பி செய்த திருத்தொண்ட திரு அந்தாதி அதுக்கு மேல அதுக்கு விரிவுரைதான் பெரிய புராணம் ஆக சுந்தரர் சேர்க்கிழார் பெரிய புராணத்தை எழுதுவதற்கு ஆதாரமான நூலை கொடுத்தவர் யாரு சுந்தரர் திருத்தொண்ட தொகை அப்ப தனக்கு ஆதாரமான நூலை கொடுத்தவன தப்பு சொல்லலாமா தப்பு சொல்லலாமா சொல்லக்கூடாது தன்னுடைய தலைவன் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதோ சில சின்ன தவறு பண்ணிவிட்டார்னு சொல்லலாமே தவிர முழுமையாக அவன் நூற்றுக்கு நூறு மார்க் தப்பு பண்ணிவிட்டான் அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது என் மனைவி என்பர்லேயே தப்பு சொன்னா தப்பு நீங்க சொல்லலாம் தப்ப தப்பு தான சொல்லணும்ப்டு து சொல்லூடாது ஏதோ தவறி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர நூத்துக்கு நூறு மார்க் தப்புன்னு சொல்லக்கூடாது அந்த ஆண்டு சபாநாயகம் சொல்லலாம் அல்லவா ஆமா என்பதை எண்ணிப்பாருங்கள் அதனால் அந்த நன்றியோட தெய்வ சேக்கிடாரு பெருமான் இந்த சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தீதில்லாத திருத்தொண்ட தொகையை தருவான் வேண்டி மாதரிமேல் மனம் போக்கினார் அப்படின்னு முடிச்சுட்டார் ஆக என்னுடைய தலைவன் தவறு செய்யவில்லை ஆக இதுக்குள்ள உட்பொருள் என்ன இருக்கு தன்னுடைய தலைவன் தப்பு பண்ணினாலும் அந்த தப்பு என்று நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது ஏதோ அதனால ஒரு நன்மை கிடைச்சது அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுனால்தான் தீதில்லாத திருத்தொண்ட தொகை என்ற அற்புதமான நூல் கிடைச்சது அல்லவா சைவனாக இருக்கிறவன் தினந்தோறும் இந்த பதியத்தை ஓட வேண்டும் என்பது நியதி இன்னைக்கு நியதிப்படி எல்லா சைவனும் சொல்லுகிறானா என்பதை கேள்வி கிடையாது இல்லை சைவனாக இல்லை அவன் சொல்லவில்லை அவ்வளவுதான் திருமூல திருமந்திரத்தில் சொல்லுவார் தத்தம் சமயப்படி ஒருத்தன் ஒழுகவில்லையே சிவன் எத்தண்டமும் தரும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் திருத்தொண்ட தொகை சொல்லாமல் இருக்கிறதே இல்லை நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஒருவேளையும் இல்லை பிள்ளைகுட்டி இல்ல பேரம்பேத்தி இல்ல சொல்லலாம் மனமுண்டில் மார்க்கு ஆமா சொல்லுங்கிற எண்ணிட்டால் போகும்னம் உண்டே மார்க உண்டு திருத்தொண்ட தொகையை பத்தி நான் பின்னால சொல்றேன் பூமியில வந்து பிறந்தார் சுந்தரர் திருநாவலூர்ல பிறந்தார் ஆதிசைவ குலத்தில் பிறந்தார் சிவனை பூச பண்றாங்கல்ல அவர்கள் ஐயர்கள் அல்ல ஆதி செய்வர்கள் என்று பேர் பிராமணருக்கும் அவர்களுக்கும் ஏழி வைக்க முடியாத தொடர்பு வேத பிராமணர்கள் விபூதியை பூசிக்கிட்டு நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆமா நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க அவரெல்லாம் வேதாந்திகள்னு சொல்றது அவரை சித்தாந்திகளாக இருப்பவர்கள் விபூதி பூசினால் சம்போ மகாதேவா நம சிவாய நமசிவாய் சொல்லுவாங்க ஒரு ஐயங்காரு வந்து நமசிவாய நமசிவாய் சொல்லுவாரா பரமசிவ ஐயங்கார் உண்டா நமசிவாய ஐயங்கார் உண்டா சிதம்பர ஐயங்கார் உண்டா நடராஜ ஐயங்கார் உண்டா ஆனா பிராமணன் கிருஷ்ணசாமி ஐயர் அப்படி இந்த வட இந்த பெரும்பகுதியான பேர்கள் திருமால் பேர் தான் வச்சுக்குவாங்க அதுதான் வேதாந்தி இல்லையா ஆமாம் ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா கை கோத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வேதாந்தியம் இந்த ஆதிசைவர்களும் கொண்டு கோத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சில பேர் குருக்கள்கள் கூட வைணவ பேர் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் டூப்ளிகேட்டு அப்படின்னு நீங்கள் எண்ணி விடுங்க ஆமாம் நான் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் சொல்லக்கூடாது தான் சொல்ல வேண்டிய பிரமையம் எனக்கு ஏற்படுது இல்லையா ஆமாம் அந்த குளத்தில் பிறந்தார் அது போயிட்டு போகுது இது மேலேயே சுந்தரனாக இருந்தவர் அல்லவா அழகான உருவத்தோடு இருந்தவர் அல்லவா இந்த உலகத்தில் பிறக்கும் அதே வடிவத்திலேயே திறந்துட்டது சுந்தரன் தெருவில் விளையாடிட்டு இருந்தாரு அந்த நாட்டை ஆண்டான் நரசிங்க முனையறன்னு ஒரு அரசன் அவன் தெருவில் தேரில் போய்கிட்டு இருந்தான் இந்த குழந்தையனுடைய அழகினையும் பார்த்தான் அறிவினையும் பார்த்தான் கீழே இறங்கி தம்பி நீ யார் விட்டு கேட்டான் குறுக்களையா விட்டு பிள்ளை சடையனார் வீட்டு பிள்ளை அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு பேர் சடையனார் அவங்க தாத்தா பேர் தான் ஆளால் சுந்தர் நேராக அவர் வீட்டுக்கு போனார் பையன் நல்லா அழகாகவும் இருக்கான் அறிவான பிள்ளையாகவும் இருக்கான் நான் வளர்ப்பு பிள்ளையாக அவனை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சரி நட்டார் அவர் குறுக்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை அரசர் அரண்மனையில் வளர போகிறான் யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்படி தத்து எடுத்துக்கிறதுங்கிறது இப்பவும் இருக்கு இல்லையா பெரிய பணக்காரர்கள் வீட்டில் சில இடங்களில் குழந்தைகள் இருக்காது நல்லா யோசனை பண்ணிக்கோங்கோ நல்ல கோடீஸ்வரம் வீட்டிலலாம் சில இடத்துல குழந்தைகள் இருக்காது அதுக்கு வாரியார் ஒன்று சொல்லுவார் ஏன் இந்த கோடீஸ்வரம் வீட்டில் அந்த பிள்ளை பிறக்கலன்னா அந்த கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிற சொத்தை அனுபவிக்க வேண்டிய ஆன்மா புண்ணியம் பண்ண ஆன்மா இல்ல சொன்னியார் சொன்ன வழி அது ஆமா அவன் வளர்த்துக்கிட்டு தக்க தருணம் வந்தது திருமணம் நடக்கிற வேலை அப்படெண்டு வயசு கல்யாணம் ஆயிடும் அதனால சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணணும்னு எண்ணினாங்க அரசன் வீட்டில் கல்யாணம் வைதிக திருவும் இருக்கிறது மன்னர் திருவும் இருக்கிறது அந்த கல்யாணத்தில் இல்லையா ஆமா தெய்வ சேக்கிலார் பெருமான் சொல்லும் போது சுந்தரரை திருமணத்தும் போது எல்லா அணிகளங்களும் அவர் அணிந்து விட்டு ராஜா உடை போல அணிந்து விட்டு ராஜாவுக்குள்ள கல்யாணம் கடைசியா அவர் திருநூறு அணிகிறார் அப்படின்னு சொல்ல வர்ற தெய்வ சேக்கிட பெருமான் ஆமா கொஞ்சம் நுணுக்கமா நீங்க கடைசியா அவர் அணியார் அப்படி அணியும் போது எப்படி அணிந்தார் என்று அவர் சொல்லுகிறார் தெய்வ சேக்கிட தவிர வேற ஒருவருக்கு சொல்ல முடியாது ஆமா கண்ண முடிட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லி சிவனுடைய திருவடி தன் தலைமையில் இருப்பதாக எண்ணி நீர் அணிந்தார் என்று தெய்வச்சேக்கு ஆறு பெருமான் சொல்றார் உங்க வீட்டில் பெரிய புராணம் இருந்தால் நான் சொல்ற இடம் இருக்கான்னு போய் பாருவோம் இருக்கும் தெரிஞ்சுதான் சொல்றேன் இல்லையா ஆமா மன்னர் திருவும்ிக போற இவருக்காக ரெண்டு பெண் பிறந்திருக்க அந்த பெண்ண தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் வேற ஒரு பெண்ண அவர் கல்யாணம் பண்ண போறார் சிவன் தடுத்தாகணும் இல்லையா ஆமா அதுக்காக என்ன பண்றான் ஒரு கிழ வடிவத்தில் வந்தான் எந்த பெண்ணை அவன் திருமணம் செய்துக்கணுமோ அதை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை அவன் திருமணம் போ தவறு இதை தடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சான் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார் இந்த கடவுள் சாட்சிக்கு வருவானா அப்படின்னு சொல்லலாமா இந்த சொல்லை அவர் சிவன் சாட்சிக்கு வர கடவுள் சாட்சிக்கு வந்தது இல்லையா வந்தது இல்லையா யார் சொல்றது இந்த சொல்லை திருவிளையாடப் பிராணம் படிச்சது பெரிய புராணம் படிச்சது சிவன் வந்தது சாட்சி சொல்லலையா சிவன் கோட்ல வெளிப்படலையா தவறான சொல் ஆமா திருவிழா புராணத்தில் எத்தனையோ இடத்துல சிவன் வந்து இருக்கிறான் கோர்ட்டுக்கு தெரியுமா ஆமா சரி போட்டோம் சொல்ல தயாரா இல்லை விட்டுடுவோம் வருவான் சிவன் ஆனா எனக்கு சிவன் வரமாட்டான் சிவன் மனித ரூபத்தில் வேற ஒருத்தனை அனுப்புவோம் இல்லையா ஆமா நான் என்ன திருஞான சம்பந்தரா எனக்கு வர்றதுக்கு திருநாவுக்கிறதாரா சுந்தரரா அவங்களுக்கே வேற வடிவத்தில் தான் வரணும் சமீபத்தில் ஒரு பெரிய சமய தலைவர் சொல்றாரு சொல்லலாமா என்ன போல சமயத்தில் 10 மார்க் வாங்குறவனுடைய மனமே புண்படுகிறது சொன்னா நூறு மார்க் வாங்கக்கூடிய சமய தலைவர்களும் இருப்பாங்க நாட்டில் என்னையா அவ்வளவு மனசு புண்பட்டிருப்பான் அல்லவா ஆமா ஜாக்கிரதையா சொல்லணும் அப்படி போட்ட ஆக இந்த திருமணத்தை தடுத்தாகணும் ஒரு கிழவடிவர் வந்தான் சிவன் திருமணம் நடக்க போகிறது இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறீங்களா எனக்கும் இவனுக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது இந்த வழக்கை முடித்து கொண்டு அவன் கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னாரு திருமணத்தில் எப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது இந்த காலமாக இருந்தால் இந்த காலமாக இருந்திருந்தால் அந்த கிழவனை அங்கேயே திருத்து கட்டிவிட்டு ஒரு சாக்கில் மூட்டை கட்டி கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி எரிஞ்சுவிட்டு திருமணத்தை செய்திருப்பான் தெரியுமா ஆமா அது நேர்மையான காலம் ஒழுங்கான காலம் ஐயா பெரியவரே இந்த கல்யாணம் பண்ணியை போற பையனுக்கும் என்ன தகராறு என்ன வழக்கு சின்ன பையன் என்ன வழக்கு அவனு கேட்டபோது உங்கள்கிட்ட நான் சொல்ல தயாராக இல்லை இவன் எனக்கு அடிமை எனக்கு இவன் அடிமை வேலை செய்யணும் நான் ஆண்டான் என்னடைய சொல்லிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்னடைய சொல்லாம இவன் திருமணம் செய்துக்கிறான் அவனோ குறுக்கட் வீட்டில் பிறந்தவன் அரசர் வீட்டில் வளர்ந்தவன் நீயோ பரதேசி உனக்கு இவர் அடிமையா அப்படின்னா தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்குடா அப்படின்னா மாப்பிள கோலத்தில் இருக்கிற சுந்தரர் ஒரு சொல்லு சொல்லுவாங்க ஒரு துரும்ப கிள்ளி போட்டு மாப்பிள்ளுமா அப்படித்தானே அப்படிதான் நீங்க துள்ளீங்களா என்னையா யாராவது சொல்லுங்க இந்த மாப்பிள கோலம் இல்லையா சுந்தரர் சொன்னார் பித்தண்ட அவன் பைத்தியக்காரன் அப்படின்னா அவன் வருத்தப்பட்டானா வருத்தப்படலை நான் பித்தனேனும் ஆக பேயனேனும் ஆக நீ எத்தனை வேணாலும் நீ சொல்லிக்கொள் ஆனா நீ எனக்கு அடிமை வேலை செய்யணும் அப்படின்னா வந்தவன் காரியத்தை சாதிக்கிறவன் காரிய சாதிக்கிறவன் அதர் நான் பதறிப்போகும் இல்லையா ஆமா காரியத்தை சாதிக்கிறவன் உணர்ச்சி வசப்படக்கூடாது காரியம் செதறிப்போம் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடா நீ சொல்லலாம் நான் கேட்டுக்கலாம் நீ எனக்கு அடிமை வேலை செய்யணும் அப்படின்னா கொண்டாட அந்த ஓலைய அப்படின்னு சொல்லி கிழவன துரத்தினர் அவன் அங்கே ஒரு பாத்தாங்கு பண்ணினான் தெய்வ சேக்கிட என்ன சொல்றார் தெரியுமா இந்த இடத்துல அவரை எட்டி பிடிப்பதற்கு திருமாலாலியம் முடியாது அது சுந்தரனால தான் முடியும் இல்லையா தெய்வ சேக்கிட சந்தர்ப்பம் அடித்து கையிருந்த ஓலையை வாங்கி கிழிச்சி போட்டான் இப்போ நாம கூட இந்த தெய்வச்சீட்டு போட்டு பார்க்கறதுன்னு ஒன்று அப்படி எழுதும்போது அதை போட்டு பார்க்குறவங்க ரெண்டு சீட்லேயும் ஒழுங்கா எழுதிக்கிறானு பார்த்து தான் போடுவோம் இல்லையா சும்மா போட்டுருவானே போட மாட்டான் இங்க போட்டு பார்த்தது இல்லையோ எங்கே முத்து பாத்துக்கிங்களா ரெண்டு சீட்டும் ஒழுங்கா எழுதிக்கிறான்னு பார்த்து தான் போடுவோம் பார்த்து தான் போடணும் இதை வாங்கி என்ன பண்ணார் கோபத்தில் ஒரு கிழிச்சி போட்டார் அதில் அடிமைனு இருந்திருக்க பொறுத்த வரைக்கும் அவன் பார்த்தவொன்னே கழிச்சுவிட்டான் கோபத்தில் பதறி போச்சு ஓலை ரெண்டா போயிடுத்து கழக ஐயோ கிடந்து கத்தனான் அந்த ஓலையில் அடிமைனா இருந்தது அதை பார்த்து தான் அவன் கிழிச்சுட்டான்டையா வந்தவங்கள்லாம் இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க நீயே அதை கிழிச்ச இந்த ஓலையை பிடுங்கி எங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல நீ ஏன் கிழிச்ச அப்படின்னு சுந்தரரை பிடிச்சிட்டாங்க இந்த காலமா இருந்தா பையன் கிழிச்சது சரியும் ஆமா அதுக்கு அந்த கிழமை என்ன சொன்னா நாங்க கொண்டு வந்தது ஜெராக்ஸ் எடுத்தது இந்த வேலை அப்பவே இருந்திருக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கிறது அப்பவே இருந்திருக்கு அப்பவே இந்த போக்கித்தனம் பண்ணுவான்னு போல இருக்கு வச்சிருக்கிறேன் அது காப்பிட்டு எடுப்பான் எதையும் செய்வான் அதை முத்துத்தாண்டவர் ஒரு கீர்த்தனையில் சொன்னார் உண்டு பண்ணி வண்டி வைக்கிறான் கொண்டு கொண்டு போகிறான் உண்டு பண்ணி வைக்கிறான் கொண்டு கொண்டு கீர்த்தனையில வருது அவன் தான் உண்டு பண்றான் அவன் தான் கொண்டும் போகிறான் இல்லையா ஆமா முத்துத்தாண்ட ஒரு கீர்த்தனை அதெல்லாம் மறந்து போச்சு எனக்கு சரி என்ன செய்யணும் இத நீதிமன்றத்துல போய் தான் பார்க்கணும் அப்ப எல்லாம் அஞ்சு பேர் குழு நாட்டில் உண்டு பஞ்சாயத்துன்னு அதுக்கு பேர் இப்பவும் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா ஆமாம் இப்பவும் கிராமத்தில் இந்த கிராம பஞ்சாயத்துன்னு இருக்கு அதில் தீர்ப்பு பண்ணிவிட்டாங்கன்னா ஐகோர்ட் வரைக்கும் அது செல்லும் அல்லவா ஆமாம் அங்கே கொண்டு போனாங்க திருவண்ணை தான் இருந்தது அந்த சபை அவங்கட்டு கொண்டாங்க வழக்க விசாரிச்சு பார்த்தாங்க மூல ஓலையை எடுத்து கொடுத்தா இந்த கிழமை படிச்சு பார்த்தாங்க படிச்சு பார்த்ததோடு இல்லாம இந்த பழைய ஆவண காப்பு பாருங்க அந்த மாதிரி அப்பவும் இருந்திருக்கு அதுல இருந்து காப்பியை வரவழைச்சு இந்த கையெழுத்து சரியா இருக்கான்னு பார்த்தாங்க கையெழுத்து சரியா இருந்தது என்ன பண்றாங்க ஏ சுந்தரா நீ இந்த கிழவனுக்கு தொண்டு செய்யணும் நீ அவனுக்கு அடிமை அவனுக்கு வெநீர் போட்டு கொடுக்கணும் வேட்டி த வச்சு போடணும் அவன் சொல்கிற வேலையை நீ கேட்கணும் அப்படி தீர்ப்புட்டாங்க சுந்தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை இருக்கிறவங்க பெரியவங்களாம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா நேர்மையான காலம் நான் ஒரு தடவை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன் அந்த ஆஃபீஸில் தப்பான தீர்ப்பு எனக்கு கிடைச்சிது தப்பான தீர்ப்பு தான் எனக்கு கிடைச்சிது அதிகாரி சொல்கிறான் நான் என்ன பண்ண முடியும் வெளியில் வந்தேன் இந்த ஆஃபீஸ் பியூன் கேட்டான் ஐயா ஐயா உங்க வழக்கு என்ன ஆச்சிருந்து எனக்கு ராங்கல முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னா என்ன பண்ணா அந்த அதிகாரிகள் அந்த புத்தில இந்த பியூர் பாரு சூரியன் அவன் பார்த்து கொள்ளுவான் நீ போரிய பதவியில இருக்கிறவனுக்கு அந்த உண்மையை சொல்ல முடியல நான் கோர்ட்டுக்கு போக விரும்பல யாரும் எழுத்துக்கிட்டு நிக்கிறது முடியுமா தொள்ளஞ்சுன்னு விட்டுட்டேன் எவ்வளோ போச்சு ஒரு ஐம்பது நாயிரம் ரூபா போச்சு இவ்வளோதான் ஆக தீர்ப்பு இப்படி ஆயிடுத்து கதை கொஞ்சம் நின்றுகிட்டு போதும் இல்லை சொல்ல வேண்டிய கடமை எல்லாரும் கேட்டாங்க ஐயா உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு இந்த திருவண்ணை நல்லூர் தான் அப்படிதான் திருவள்ளி நல்லூரா உங்களை நாங்க பார்த்ததா இல்லையே அப்படின்ட்டான் கோயிலுக்கு போறவன்லாம் கோயில் இருக்கிற சாமி உருவத்தை தான் பாக்குறான்னு தவிர சாமிய அருளையா பாக்கறான் இல்ல இப்ப அருள் வடிவம் வந்து நிக்க இல்லையா ஆமா எங்க வீடு கேட்டான் என் வீடு இந்த ஊர்ல நடுமத்தியில தான் இருக்கு வாங்க காட்டுறேன் அப்படின்னு ஆச்சு போனான் எல்லாரும் பெண்ணே போனாங்க திருவள்ளியில் ஒரு கோயில் உள்ளப்பானா கிழமை கோயில் உள்ளப்பானா மறைஞ்சு போயிட்டான் தீர்ப்பு தம்பக்கம் ஆயிடுத்து இனிமழிந்த உருவத்தோடு இருக்க வேண்டிய பிரமயம் இல்லை வேலை முடிஞ்சு போச்சு மறைஞ்சு போயிட்டான் வான உலகத்தில் காத்துச்சு கொடுத்தான் சிவன் சுந்தரா நான் தான் கழுவ வடிவத்திலே வந்தோம் முன்னே நீ எனக்கு அடிமை அந்த சொல்ல எவ்வளவு இருக்கு பாருங்க முன்னே நீ எனக்கு அடிமை எப்ப கைலாயத்திலேயே இல்லையா ஆமா ஆனதுனாலே இவர் அர்ச்சனை பண்ற குடும்பத்தில் பிறந்தவர் இல்லையா யாரு இந்த சிவாச்சாரிய அர்ச்சனை பண்ற குடும்பம் தானே ஓம் சிவாய நமகா ஓம் பவாயன மகா ஓம் பவலிங்காய நமகா வடமொழியில் அர்ச்சனை பண்றவர்கள் குடும்பம் தானே சொன்னாரா அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் என்னை நீ பாடு அப்படின்ட்டான் இந்த சொல் சேக்கிழார் வாயிலிருந்து வருகிறது சேர்க்கிழாரை போன்றவர்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது சொல்ல மாட்டார்கள் ஆமா என்ன சொன்னார்ன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமும் பெற்றனை நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பில் மிக்க அச்சனை பாட்டே ஆகும் அதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுகின்றார் ஆகமத்தையும் வந்தான் சொன்னான் அதே வயல தான் சொல்றான் பாடு இந்த பாட்டு இந்த அர்ச்சனைக்கு சமானம் நாம நம்புவோமா நமக்கு அந்த நம்பிக்கை வருமா வந்ததா இல்லை நூறு மார்க் வரவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பை சொல்லிவிட்டேன் எனக்கு கவலை இல்லை ஆமா அப்படின்னு சொன்னான் உடனே இவர் கேட்டார் வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அரிய அறியாதேனுக்கு உணர்வு தந்து உயர் கொண்ட கோதிலாமுதே என்று உன் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினே அறிந்து என் சொல்லி பாடுக நான் என்னத்தை சொல்லி பாடுவேன் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவர் சொன்னார் திருப்பி அன்பனை அருளின் நோக்கி அதுதான் மிக முக்கியம் சமீபத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன் இசை சம்பந்தமான கட்டுரை அது அதை பேப்பர்ல எழுதினா புரிஞ்சு கொள்ள முடியுமா முடியாது இசையை பேப்பர்ல எழுதினா புரிஞ்சு கொள்ள முடியுமா முடியாது இத குரு மூலமாகத்தான் நீ கேட்டுக்கொள்ளணும்னு எழுதின ஆமா அதுதான் ரைட்டு என்ன பண்ணினார் அவரை அருளில் நோக்கினார் இவன் பாடணும்னு அவன் நினைக்கிறான் முன்பு என்னை பித்தன் என்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் இந்த பெருங்கொண்டர் ஆண்ட வள்ளலை பாடலுக்கார் கொட்டார் மலர் குடலால் ஒரு கூறாயடி அவர்கள் பித்தாபுரை சூடி என பெரிதான் திருப்பதியம் பித்தார் அணிவுடலாம் உலகெல்லாம் உயர் கேட்கிறார் குருமான் பித்தாபுரை சூடி பாடுறார் ஆக என்ன சொல்லிட்டான் கல்யாண பந்தல் என்ன பித்தன் என்று சொன்னவ பித்தன் என்றே பாடும் பதிகம் பாடுகிறார் முக்கால் மணி நேரம் நான் வரலாறு சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு ஆனவனாலே சொன்னேன் பைசூடி பெருமானே அருள பித்தாப்பு ரைசூடி பெருமானே அருளா பெருமானே அருளா எட்டா மரபே வேண தூத்தாம் மரபாது இன்னைக்கு மன தூன்மை வைத்தால் தினை சென்றாள் விலை நல்லூர்புரே அச்சா உணக்காடாகி அல்ல ஜன பிறை சூடி பெருமானே அருளாளா மறவாதேன் நினைக்கின்றேன் மனத்து உன்னை மனத்து உன்னை வைத்தாய் தென்பால் சொல்லும் போது தென்பக்கம் இந்த வெண்ணெய் நல்லூர் இருக்கிறது அடையாளம் சொல்ற இப்போ நம்ம வீட்டு பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ன வீட்டுக்கு தெக்கு இன்ன வீட்டுக்கு மேற்கு இன்ன வீட்டுக்கு கிழக்கு இந்த திக் பந்தி அல்லவா ஆமா ஒரு காலத்தில் இந்த சுவாமி இருக்கு சுவாமி மலை இருக்குல்ல தஞ்சாவூர் ஜில்லா அந்த சுவாமி மலை சுவாமி மலை ஒரு ஊர் அது வேளிமலைன்னு பேர் யார போயிருக்கீளி மலைக்கு யாராவது போயிருக்கீங்களா ஒருத்தரும் போலியா ஒருத்தர் கை தூக்குறதா தெரியல சரி அந்த ஊரு தான் சுவாமி மலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க சிறுப்புளை எடுத்து போட்டு பார்த்தாங்க காவிரியில் வடகரை அப்படின்னு திட்டவட்டமா அடிச்சு வச்சிருக்காரு அருணகிரிநாதருக்கு மேல ஒரு தீர்ப்பு தேவையா தேவையா இதுதான் தாய்மலை இந்த வழக்கு யாருக்காக தெரியுமா தெரியாது அந்த மாதிரி இவர் சொல்லும் போது வெண்ணையாத்தின் இருக்கிறது இந்த வெண்ணை நல்லு அப்படின்னு அடிச்சு வச்சுட்டு போயிட்டார் உனக்கு ஆளல்லேன்னு எண்ணலாமோ ஆளல்லேன்னு எண்ணலாமோ என்பதுதான் மே என்று இருக்கிறது அதுக்கு ஏதோ இலக்கணம் சொல்லுவார்கள் நான் தேவாரத்தையும் சங்கீதத்தையும் படிக்கிறதுக்கே பத்து வருஷமும் என்னுடைய ஆயுளும் சரியா போச்சு நான் தமிழ் இனிமே எங்க படிக்க போறேன் படித்தன அதுக்கு ஒரு பத்து வருஷம் போகணும் என் ஆயுள் சரியா போதும் இல்லையா ஆமா இந்த பத்து பாட்டு நான் சொல்றேன் அகத்திய முனிவர் சொன்னாரித்தாபரை சூடி கூற்றாயினவாறு தோடுடைய செவியன் இது மூன்று பதிகமும் சிவனுடைய பேர் அருள் அது அப்படின்னு தோடு கூட்டு பித்தா மூன்றும் பீடுடைய தேசிகன் பேர் அருளாகும் சொன்னது யாரு அகத்திய முனிவர் இல்லையா ஆமா அகத்திய முனிவர் சொன்னார் அப்படி அகத்திய தேவாரத்திரட்டில் சிறப்பு பாயிரத்தில் இது இருக்கிறது இல்லையா இப்ப அந்த பதியத்தை நான் சொல்லுகிறேன் முதல் பாட்டு சொல்லிட்டேன் பலனாலும் நினைப்பிந்திய மனத்துன்னைத்தேன் பிறலாக அருள் பெற்றேன் வேயார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரை உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே மண்ணே மறவாதேன் இணைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்மே பொறுதுந்தி பின்னார் வெண்ணை சென்பால் வண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அண்ணே உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே முடியேன் இருப்பிறவேன் மூவே அன் பெற்ற மூர்த்தி மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேரை குறிக்கொள் உள் செடியூர் உனக்காலி அல்லேன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு நான் எழுதி இருக்கிறேன் பதிய நட்டு பண்ணி வச்சார் இப்ப ஒரு ஐம்பது பதியம் சொல்லுவேன் பாக்கி மறது என்னும் பே விழுங்கிவிட்டது மதியம் சொல்லவா அது வேலாயுத ஓதுவார் கொடுத்த பிச்சை ஆமா என்ன போல இருநூறு ஓதுவார தயார் பண்ணார் அவரு முடியுமா முடியாது முடியேன் இனி பிறவேன் பெயரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பேரை குறிக்கொள் நீ செடியார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருக்குறையுள் அடிகே உறக்கான இனி அல்லே எனலாமே ஒரு எழுத்து தப்பா வந்தாலும் அடிச்சு விடுவார் அடிச்சார் கண்ணம் வீங்கி போய்டும் ஆமா வேலை பார்த்தாரு சம்பளத்துக்கு தானே வேலை பார்த்தாரு கடமையை சரியா செய்தார் ஆமா கடமையை சரியா செய்துவார தயார் நடக்குமா முடியுமா எந்தவார படிச்சமா இருக்கான்னு காட்டுங்க நடக்காது முடியாது இல்லை ஆமா அவர் செத்து சிவம் போயிட்டார் நீ சொல்றா என் சொல்லி நம் ஆதி உனக்காளே தன்னார் மதி சூடி தளர் போலும் திருமேனி என்னார் புறம் ஒன்றும் எரியும் செய்தாய் பன்னார் உலகாய் அல்ல நிரலாமே உலகானாய் உடலானாய் ஆனாய் நிலவானாய் கடலானாய் மலையானாய் போயார் ஆனாய் உலகாய் இல்லே நிரலாமே எட்டார்புறம் என்று எட்டார்புறமும் எரி உண்ண சிலை தொட்டாய் எட்டாத சொல்லி திருவேனோ செகர்வானே மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவ துயராய்த்தல் உன தொழிலே வருத்தப்படுற இந்த பாட்ட சொல்றார் சிவனுக்கு என்ன தொழில் அப்படின்னு சொல்றார் யாரு அவனை வணங்குகிறார்களோ அவர்களுடைய துயரை தீர்க்கதுதான் அவனுக்கு தொழிலாம் சுந்தர் சொல்ற மழுவாழ் வரலேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே இல்லையா அற்புதமான சொல் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையில் அழகா உன காளாகினி அல்லே நிறலாமோ சொல்லலாமா சொல்ல மாட்டேனே பிறவி பூரா சொல்லல இல்லையா ஆமா காரூர் புனலைக்கரை கள்ளி திரை கையால் பார் புகழை தித்துகள் பன்மாமணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டு ஆரூரன் எம் பெருமாக்கு ஆள் தாம் பேரையும் கொண்டு விட்டார் ஆரூரன் எம் பெருமாக்கு ஆள் அல்லேன் சொல்ல முடியுமா அப்படின்னு கடைசி பாட்ட முடிகிறார் அற்புதமான திருப்பதியும் சுந்தரருக்கு எத்தனையோ இடத்துல அடி எடுத்து கொடுத்தான் அதில் இது ஒன்று பாக்கி வர்றதை அப்புறமா உங்களுக்கு நினைவூட்டுவேன் இது நினைவூட்டுகிற நிகழ்ச்சி தானே அல்லவா ஆமாம் அதனால் இதனை எண்ணிக்கொள்ளுங்கள் நான் ரெண்டு மாதமா சுந்தர சொல்கிறேன் சுந்தர சொல்றேன் சொல்லிக்கொண்டே வந்தேன் இன்னைக்கு ஓரளவு செய்துவிட்டேன் அடுத்து மாதம் ஏன் எதை தொடங்கு சொல்லலாம் என்று எண்ணி இருக்கிறேன் இடைநடுவிலே ஒரு நிகழ்வு இப்பெல்லாம் என்னுடைய புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டா கடவுளுடைய அருளை சொல்லிக் கொண்டே கடவுளுடைய அருளை சொல்லுவதற்கு யாராலையும் முடியாது வேதங்கள் ஐயா என ஓங்கி அழ்ந்த நுண்ணியன் அவன் அல்லவா வேதங்களே அவனை தேட முடியவில்லை என்று சொல்லுச்சுன்னு மாணிக்கவாசகர் சொல்றார் அவனுடைய அவனுடைய புகழை சொல்லுவதை விட நான் இப்பெல்லாம் தேவார திருவாசகத்தில் ஏனைய நூல்களில் மனிதர்களுக்கு அவர் சொன்ன நீதிகள் என்ன இந்திய மனிதன் சமீபத்தில் ஒரு சக்தி விகடம்னு ஒன்று வருவது விருந்தினர் பகுதின்னு ஒன்று போடுறாங்க அதில் என்னை வந்து கேட்டாங்க அதை நான் என்ன பண்ணேன் என்னுடைய கருத்தை எழுதி அவங்க கையில் கொடுத்தேன் அந்த ஆசிரியர் படித்து பார்த்துவிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தார் நான் எழுதுன கருத்து உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை உங்களுடைய கருத்தை எழுதிருக்கீங்க நான் நிச்சயமாக போட்டுடுறேன் அதில் என்ன எழுதியிருக்கிறேன் ஜாதி என்பதும் மதம் என்பதும் மொழி என்பதும் ஒரு கூட்டத்தை தான் அமைத்தார்கள் இல்லையா செட்டியார் முதலியார் பிள்ளை படையாச்சி ஐயங்கார் சாஸ்திரியார் அப்படின்னு காட்டுறதுதான் இவன் அவனோட விரோதமாக அவன் இவனோட விரோதமாக கொலையே பண்ணிவிடுறான பாவிகள் கொலையே பண்ணிவிடுறானுங்களே மனிதன் மனிதனாக வாழவில்லை அப்படின்னு அதில் எழுதியிருக்க மனிதன் மதம் ஜாதி இனம் மொழி என்ற நல்ல தீட்டிய அருவாளை தூக்கி கொண்டு திரிகிறான் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் ஆனா படிச்சு பார்க்கும்போது அவன் மூஞ்சி வேறையா போயிடுத்து அப்புறமா இல்ல இல்ல உங்க கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க நான் போட்டுறேன்ட்டான் அதே மாதிரி போட்டான் இல்லையா ஆமா அதில் நான் இன்னொன்னு எழுதியிருக்கிறேன் சரி அது மாட்டா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் இப்போ என்னுடைய நோக்கம் போல எப்படி போகிறது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தெய்வீக நூல்கள் என்ன சொன்னார்கள் இதை பார் அப்படி நான் தேவாரம் எல்லாம் அப்புறமா திருஞான சம்பந்தர் சொன்ன அறவுரை திருநாவுக்கரசர் சொன்ன அறவுரை சுந்தரர் சொன்ன அறவுரை மாணிக்க வாசகர் சொன்ன அறவுரை பட்டிடத்தார் சொன்ன அறவுரை அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண ஆமா வந்துடுத்து திருநாவுக்கரசன் திருத்தாண்டக அறவுரை திருக்குறுந்தகை அறவுரை திருநேரிசை அறவுரை அவ்வளவும் மனிதனுக்கு சொன்ன நீதி அப்படித்தான் பாடியிருக்கேன் ஏன் மனித சமுதாயம் சரியா இல்லை அல்லவா ஆமா என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம் அதுபோல ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு உயிர் நண்பர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு யானைக்காரர் சிவத்தொண்டர் யானைக்காரர் சிவத்தொண்டர் பட்டை பட்டே விபூதி போட்டிருப்பாரு உடம்பு பூரா விபூ ஒத்ராட்சி மாலை கோயிலில் யானைப்பாகன் யானைக்கு நாமம் போட்டிருக்கோம் அல்லவா இதை தப்புன்னு எதிர்த்தாங்க கோர்த்து வரைக்கும் போச்சு நீதிபதி என்ன சொல்லிட்டான் யானைப்பாகன் எந்த கோலத்தில் இருந்தா உனக்கு என்ன யானைக்கு அவன் கோயில் யானை அது அதுக்கு விபூதி போட்டான்னா இல்ல அவன் சொந்த கருத்து அவன் விபூதி போட்டுட்ருக்கான் வல அப்படின்ட்டான் தீப்பு அப்படி ஆகிடு போச்சு அது போட்டு அவர் எனக்கு நண்பர் தீவிர சிவபக்தர் நான் அங்கே போய் அவர்கிட்ட தங்குவேன் என்ன தீராத காதல் தேவாரம்பூரா இப்படி இருக்கா இல்லை யாரும் இல்லை என்று அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போனா அவர் அங்கே தங்குவேன் ராஜோபச்சாரம் ஆமாம் ஆனா நான் சாப்பிட்றது வெறும் இட்லியும் வெறும் பொங்கலும் தான் இல்லையா தேவரீர் அப்படின்னா கூப்பிடுவான் என்ன தேவரீர் எங்கள் இடத்துல நீங்க ஒரு எள்ளு சாப்பிட்டாலும் போருமானது அப்படிமா அங்க போய் தங்கினா அந்த மண்ணு வாசனை எனக்கு ஏறிச்சா அந்த மண்ணின் தன்மை எனக்கு வந்துதா அரங்கன் மேல இருக்கிற திவ்ய பிரபந்தம் பாடணும்னு என்ன வந்துருட்டோம் என்ன பண்ணினேன் ரெண்டு நாளைக்கு முந்தி ஒரு ரெக்கார்டு பூரா அரங்கனை பாடி வச்சிருக்கேன் ஆனால் தொண்டரடிப்புடைய ஆழ்வார் பாடினது மனிதனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அந்த பாட்டா பொறுக்கி பாடியிருக்கேன் தமிழ் பாட்டு தானே தமிழ் பாட்டு தானே அதில் சிலதை நான் உங்களுக்கு பாடி காட்டு விடுவேன் பிழையென்று கருதாதீர்கள் பிழையென்று கருதாதீர்கள் ஆமா ஆனா தேவாரத்துக்கு ஈடு கிடையாது தேவார திருவாசகத்திலேருந்து பிரிக்க இயலாது பிரிக்க மாட்டேன் ஆமாம் ஆனால் இந்த ஸ்ரீரங்கத்தில் போய் ரெண்டு நாள் தங்க பாருங்க அந்த மண்ணு வாசனை அடித்து பரவாயில்லை அதை ஒரு ரெக்கார்டாக பாடியிருக்கேன் இன்னும் வெளியே வரல இந்த இருபத்தி ஒராந்தேதி வருது அந்த தொண்டரடிப்பொழி ஆழ்வார் நல்ல கருத்துக்கள் சொல்ற மனிதனுக்கு வேண்டிய கருத்து நீங்களெல்லாம் கேட்ட பாட்டு தான் அது இல்லையா ஆமா அதுல ஒரு நியாயம் சொல்றாரு பாருங்க தவறா என்ன மாட்டீங்களா தவறா எண்ணக்கூடாது ஆமா தமிழ் தான் பாடி வச்சிருக்காங்க வேத நூல் பிராயம் நூறு மனிதனுக்கு நூறு வயதுன்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க அப்போ இப்பெல்லாம் நாற்பது முப்பதுலயே போயிடுறான் மனிதாம் புகவரேலும் பாதியும் ஊரங்கி போகும் நின்றதில் பதினேண்டு வேதை பாகன் அதாகும் பிணி பசி உப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகர் என்ன நீதி பார்த்தீங்கடா என்ன நீதி இது குதிக்கிறது பார்த்தீங்கடா ஆமா ஆமா மத்தும் ஓர் தெய்வம் உண்டே மதியில்லாமிடங்கள் புத்திாத மனித தனங்களே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கார் அவர் இல்லையா மதியில்லாமிடங்கள் உற்றபோது அன்று நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அத்தம் மேல் ஒன்று அறிய தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமில் நீரே புத்தி கட்டவனே அரங்கத்தில் இருக்கிற கும்பிட்டுவத்தில தான் இப்படி இருக்கும் நினைச்சேன் அங்கையும் அப்படித்தான் இருந்திருக்கு பாடியிருக்கு மேலே கமல அச்சுடாம தவிர போய் போய் லோகம் மாறும் அச்சுவை தரிலும் வேண்டேன் அரகமான கருளாலே அரங்கமான கருடாலி அரங்கமான கருளாலி சே சதர சதர வண்ணிலம் முரலும் சோலை மயில் ஆலும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை அமரும் இதுவரைக்கும் ஊருடைய சொல்லிட்டாரா சொல்லிட்டார கடைசி வகையில ஒரு சாட்டை குடுக்குறாரு பாருங்க ஒரு சாட்ட இந்த மனிதனுக்கு அரங்கம்னு சொல்ற சொல்லாத ஒருவன் ஓடி போய் திங்கிறான் பாரு திங்கிற சோத்த பிடுங்கி நாய்க்கு போடுறது அரங்கம் சொல்லாதவன் சாப்பிடக்கூடாது அவன் திங்கிற சோத்த பிடுங்கி நாய்க்கு தூங்கி போடு என்ன கோபாவேசம் பார்த்தீங்களா ஆமா அரங்கம் என்ன மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு நீதே நான் மெய்யாக வாழ்கிறானோ அவனுக்கு அவன் மெய்யனாக இருப்பான் விதி இல்ல என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் சேர்த்துக் கொண்டார் ஆமா புல் கொடி உடைய கோமான் அரங்கத்தம்மா அவனுக்கு கொடி வந்து கொடி அல்லவா புல் கொடி உடைய உய்யப்போ உணர்வினார்க்கு ஒருவன் என்று உணர்ந்த பிள்ளை ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகன் ஊர் அரங்கம் வந்தே புலதிசை முடியை வைத்து புனதிசை பாதம் நீட்டி படதிசை பின்பு காட்டி நோக்கி கடல் நிற கடவுள் எழுந்த அரவனை புய்ந்து மகழ்ந்து இப்படி நீதியை எனக்கு உடலே உருகுகிறது அரங்கத்தம்மான சொல்லும் போது அப்படின்னு அடுத்து ஆனால் ஒரு காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி நாலஞ்சு ஓதுவார்களா சேர்ந்து பாடுவாங்க தேவார கோஷ்டின் பேர் கோழம் சொல்லு புரியுதா புரியாது அது நாலு பேரா சேர்ந்து சொல்லும் போது அப்படி இதுல வருகிற நீதி சொல்லு பாருங்க காதலியே கேட்காது இத நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நாலு பேர் சேர்ந்து பாடுறாங்க தூய தமிழ் அற்புதமான கருத்து இது ஒருத்தர் காதலியும் விடலியே அப்படின்னு வருத்தப்பட்ட அப்புறம் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து சுந்தரேச தேசியர் ஒருத்தர் பாட வந்தார் ஒரு மகான் ஓதுவார் மகான் ஆமாம் நான் ஒரு ஓதுவார் தானே அவரும் ஒரு ஓதுவார் தானே ஓதுவார் நான் சொல்ல விருப்பப்படுறேன்னா இல்ல கேட்டீங்கன்னா சொல்லும் இசையும் அவருடைய நிகழ்ச்சியில் கூத்தாடும் கேட்டீங்கல்ல ஆமா எத்தனையோ ஆண்டுகள் அவரு பிள்ளாதன் அழுதுகிட்டே அப்படி பாடுவார் அவர் அவர் இறந்துட்டார் அவர் இறந்த போது நான் மிகவும் வருத்தப்பட்டேன் இப்படி ஒரு ஞானத்தன் போய்விட்டானே அவர் பாட்டிலையும் கூட ஓரளவுக்கு தமிழ் கேட்டுது ஆனா எனக்கு அதுல திருப்தி இல்லை சுந்தர தேசியெல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறமா என் பேரு வந்தது நான் என்ன பண்ணினேன் நாலு பேர் பாடுறதும் தப்பு ரெண்டு பேர் பாடுறதும் தப்பு ஒருத்தராக பாடுறதுதான் ரைட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் முடிவுக்கு வந்து தனியாக பாட ஆரம்பித்தேன் இந்த ஓதுவார் உலகம் என்ன பாய்னால் பேசி கடித்து உதறி எரிஞ்சு விட்டாங்க நான் கவலைப்படலை சாதிச்சே தீர்த்துட்டேன் ஆமா அப்பதான் மேடையில் சொன்னேன் தம்மை புகழ்ந்து பேசினும் சார்பினும் தொண்டர் சருகில அப்படின்னு பாடிட்ட தமிழ் எப்படி கேக்குது பார்த்தீங்களா அதுதான் சரி அப்படின்னு விட்டேன் அப்ப இருந்த ஓதுவாமூர்த்திகள் அதை எதிர்த்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற ஓதாமூர்த்திகள் தருமர்த்தம் பாடுறதுதான் சரி முடிவுக்கு வந்துட்டாங்க இளையவாறு என்னுடைய என்னை பின்பற்றி விட்டார்கள் நான் சந்தோஷப்படலை தமிழ் பாட்டு தமிழ் பாட்டா கேட்கறதேன்னு சந்தோஷப்பட்டு விட்டேன் இல்லையா ஆமா அப்புறம் கொடுக்கிறது வந்து திருப்பி அறிஞ்சுட்டேன் என் இஷ்டத்துக்கு ஆமா இல்லையா ஆமா அப்படிதான் இந்த பிரபந்தம் கூட ஓ வாடி அப்படி இது அரையர்கள் பாடுகிற முறை நாங்கள் அப்படின்னு பாடுறாங்க அற்புதமான தமிழ் கேட்காம போய்விடுகிறது இல்லையா அது அவர்கள் முறை அதை நான் குறை சொல்ல கொஞ்சம் மாற்றினேன் வேங்கடவர்தன் போன்றவர்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார்கள் இப்ப நான் கொஞ்சம் மாற்றி அது ரெக்கார்டும் பாடி விட்டேன் இப்போ இன்னொரு பாட்டு அநேகமன்னு ரெண்டு மூணு பாட்டு இன்னைக்கு இப்படித்தான் வரும் மன்னித்து விடுங்கள் கங்கையில் புனித காவிரி நம்மெல்லாம் கங்கைக்குள்ள ஓடுறோம் தொண்டடி அடுவர் என்ன சொல்றாரு கங்கையில விட புனிதமானது காவிரி அப்படின்னு விட்டார் தீர்ப்பு ஆழ்வார்டு எப்படி வருது பாருங்கள் இல்லையா கங்கையின் புனிதமான காவிரி நடுவு பாட்டு பொங்கும் நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரகன் அரங்கன் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈதம் கிடந்ததோர் கிழக்கை கண்டும் என்னும் மறந்து வாழ்கேன் நான் இந்த பாக்கார்டு எடுக்கும்போது ஒரு தீவிர பரம்பரையா விஷ்ணு குடும்பத்தில் சேர்ந்தவர் ஒருத்தர் கேட்டார் எல்லாத்தான் பாடி இருக்கீங்க ஆனா அந்த கூட்டம் ஒத்துக்காதே என்ன அந்த கூட்டம் ஒத்துக்காட்டி போனாலும் பரவாயில்லை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளா நாங்க வளப்படல ஆக வெளிவந்தே தீரும் இல்லையா ஆமா தமிழ் அரங்கம் தன்னுள் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கிற அறிவில்லாத பொருள் ஆமா போதெல்லாம் போது கொண்டு போதெல்லாம் என்பது பொழுதெல்லாம் போது கொண்டு என்பது மலர் கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன்லா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் நீதி எப்படி சொல்லிட்டு போறார் பாத்தீங்களா ஆமா காதலால் நெஞ்சம் அன்பு கலந்திலேன் அது தன்னாலே ஏதிலேன் அரங்கற்கு எல்லேயல் செய்வான் தோன்றினேனே கத கத ஆல ஊர் இல்லைன் கா இல்லை உறவு மற்றொருவர் இல்லை எனக்கு உறவு இவன் தான் சொல்லுவோமா எம் கே முத்த கேக்கிறான் செட்நாட்டில் இருக்கூர்ல இருக்க சிவன் அவன் தான் எனக்கு உறவு அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா பக்கத்துல இருக்கிற ஆட்சி விடுவானா என்ன சொல்ற அப்படின்னு விடுவா ஆட்சி புடிச்சு ஆமா பக்கத்துல நான் இருக்கிறேன் தெரியுமா சொல்றவர் ஊரில்லே காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாரில் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரோடி வண்ணனே கண்ணனே கதவுளர்களை அம்மா அரங்கமான அரங்கமான அடுத்த பாட்டு நான் முன்னே சொன்னா மனிதர்களுக்கு என்ன நீதி சொன்னார்கள் என் புத்தி அப்படித்தான் போகுது இல்லையா அடுத்த பாட்டை இப்படிதான் ரெக்கார்ட்ல பாடி மனத்தில் ஓர் தூய்மை இல்லை ஆமா ரச என்னாரு கரவாடும் அரியானை வன்னுானை சொல்லுதான் இங்க வருல் இல்லை வாயில வந்தவாறு சோகம் இல்லையா ஆமா சினத்தினால் சட்டம் நோக்கி தீ விழிவன் தீய போல எறிகளை தான் அவன் சொல்ற சொல்லு ஆமா வருத்தப்படுறாரு கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு ஒரு கதிர்கொள்ள இனிய உளவாக இன்னாத கொஞ்சம் திருக்குறள் இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு அதுதான் இது ஆமா சினத்தினால் செட்டம் நோக்கி தீ விளி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் அரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய் என்னை ஆளுக்கோளே நான் கோபத்தை விட்டேன் இல்லையே மனத்தில தூய்மை இல்லையே பாக்குல உண்மை இல்லையே மனம் வாக்கு காயம் மூன்றிலையும் நான் பொய்யாக இருக்கிறேனே எனக்கு உயும் கதி எது அப்படின்னு கேட்கிறது அவர் இருந்திருப்பாரு நாம இப்படி இருக்கிறோங்க நினைச்சு சொல்லியிருப்பார் ஆமா அப்புறம் மெய்யெல்லாம் போகவிட்டு மிதிக்குழல அருள் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்டு வந்து நின்று ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் பொய்யனே வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனே பொய்யன் நான் சொல்லுகனா என்ன போல சத்தியவான் கிடையாதுன்னு நான் சொல்லுவேனா நீங்க தான் சொல்ல முடியுமா முடியாது பொய்யே வடிவமாகத்தான் மனித உலகம் இருக்கிறது எத்தனை பொய் சொல்றான் எத்தனை பஞ்சமா பாதகம் பண்றான் கொலை பண்றான் பஞ்சமா பாதகம் என்பது கொலை களவு பொய் காமம் கொலையை பண்ணிவிட்டு இல்லேன்னு சாதிக்கிறானே ஆமா கொலகார பாவிங்க அப்படி இப்படி பாடியிருக்கிறேன் என்மேல் தவறாக எண்ணிவிடாதீர்கள் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று பாடியிருக்காரு அதுவும் நன்றாக இருக்கிறது திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அதனால் அந்த அரங்கத்து மண்ணை நினைத்தேனா மெடித்தேனானான் எனக்கு இந்த புத்தி வந்துவிடுத்து அந்த புத்தி வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை தீன் தமிழில் பாடி வைத்திருக்கிற ஆழ்வார்கள் பாசுரத்தை பாடியிருக்கிறேன் அந்த கும்பல் கேட்காவிட்டாலும் போயிட்டு போகுது இந்த கும்பலாவது விரும்பும் ஆம் இல்லவா ஆமாம் என்று நினைத்திருக்கிறேன் அடுத்த மாதத்திலிருந்து சுந்தரர் தொடங்கி நாம செல்லுவோம் என்று சொல்லி என்னுடைய அறிவு நான் அறிவை வீணாக்கவில்லை இல்லையா ஆமா சும்மாவே இருக்க மாட்டேன் வீட்டில் ஏதாவது நூல் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன் மனிதன் சும்மா இருந்தான்னா கெட்ட புத்தியெல்லாம் வரும் அதனால என்னுடைய அறிவை நான் கெடுக்கவில்லை உங்களுடைய சுவாமிநாதன் இப்படிலாம் அறிவு கடாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விட்டால் போருமாறு என்று சொல்லி தமிழுக்காகவே பாடுபடுகிற தமிழிசை சங்கத்திற்கு இந்த தொண்டு இதில் ஒரு காப்பியை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னா தலைவர் வந்து வைணவர் இல்லையா ஆமாம் மிகவும் மகிழ்வார்கள் அது வந்த நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நாம வழக்கம் போற நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுக் கொள்வோமா நான ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவாய மோ சிவாய நமோ நானு ஜிவனி போட்டி